நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு வயசான தாத்தா இருந்திருக்காரு அந்த வயசான தாத்தாவுக்கு ஒரே ஒரு பையன் இருந்திருக்கான் அவன் வேலை தேடி வெளியூர் போனவன் அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து குடித்தவனை நடத்த ஆரம்பிச்சிட்டான் அவன் ஊருக்கு வர்றதே இல்ல அவங்க அப்பாவை பாக்குறதே இல்ல சுத்தமா அவங்க அப்பாவை மறந்துட்டான் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரால் வேலைக்கும் போக முடியல அதனால வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவருக்கு என்ன பண்றன்னு தெரியல பையனையும் தொடர்பு கொள்ள முடியல அதனால வரும் கால் போன போக்குல அப்படியே நடந்து ஒரு காட்டுக்குள்ள போனாரு காட்டுக்குள்ள போய் அங்க ஒரு பால் மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்துல படுத்து தூங்கிட்டாரு அவர் தூங்கிட்டு போது ஏதோ சத்தம் கேட்டு முடிச்சு பார்த்திருக்காரு பாத்தா பக்கத்துல வந்து ஒரு பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் மேய்ச்சிட்டு இருந்திருக்கு அவரு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு சிவப்பு கலர் தொப்பி ஒண்ணு கிடந்திருக்கு அந்த தொப்பியை இப்படியே எடுத்து எடுத்து திருப்பி பார்த்தாரு தன்னோட தலையில மாட்டி பார்த்தாரு மாட்டின உடனே அவர் யாரோ பேசுறது கேட்டது யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆளுங்க யாருமே காணும் ஆனா பேசுறது மட்டும் கேட்குது அப்பதான் அவர் கவனிச்சாரு அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் பேசுறத அவர் கேக்குது அந்த கண்ணுக்குட்டி சொல்லுது அம்மா இந்த தாத்தாவை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல அவருக்கு யாருமே இல்லை போல் இருக்கு அவரை பார்த்தா ரொம்ப கலைப்பா தெரியறாரு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு பசுமாடு சொல்லிச்சான் ஆமா அவருக்கு யாருமே ஆதரவுக்கு இல்ல இப்ப அவர் தலையில மாட்டிருக்காரு ஒரு சிவப்பு தொப்பி அந்த தொப்பியை வந்து மாட்டினாருனா அவருக்கு நம்மள மாதிரி விலங்குகள் பறவைகள் பேசுறதெல்லாம் கேக்கும் அது அந்த கேட்கறதுனால அவருக்குள்ளது நடந்தா உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு பேசிச்சான் இவர் அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த தொப்பை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனாராம் போய் ஒரு மரத்தடியில போய் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரான் அப்போ வந்து அந்த மரத்து மேல ரெண்டு பறவைகள் பறந்து வந்து உட்காந்துச்சான் ஒரு பறவை சொல்லுச்சான் நான் ஆத்துக்கு மேல்புறம் உள்ள ஊர்ல இருந்து வரேன் அந்த ஊர்ல வந்து தலையாரிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவரை காத்துற காப்பாத்துறதுக்கு எந்த மருத்துவராலையும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பறவை கேட்டுச்சான் எதனால அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டுச்சான் அவரு இப்பதான் ஒரு புதுசா அவர் வீடு கட்டினாரு அவர் வீடு கட்டும்போது அஸ்திவாரம் தோண்டினாங்க அப்ப வந்து அங்க ஒரு பாம்பு வந்து போய் படுத்துருச்சு அதை கவனிக்காம இவங்க என்ன பண்ணாங்க மேல வந்து கல் செங்கல் எல்லாம் வச்சு வீடு கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ அந்த பாம்பு வந்து அவங்களுடைய சமையல் அறைக்கு அடிப்புறத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த பாம்பு இன்னும் உயிரோட தான் இருக்கு அது வந்து கோபப்பட்டு ஒரு சாபம் விட்டுருச்சு அதனாலதான் இவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இவங்க வந்து மறுபடியும் அந்த வீட்டை தோண்டி அந்த சமையல் கிட்ட தோண்டி அந்த பாம்பை வந்து வெளியில எடுத்து விட்டுட்டாங்கன்னா சாபம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்படியா இதே மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் நான் போன ஊர்லயும் இருக்கு அங்க வந்து தலையாரி மகளுக்கு உடம்பே சரியில்லை அந்த பொண்ணு வந்து படுத்த படுக்கையா இருக்கு அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கள இப்படிதான் வீடு கட்டும் போது அங்க இருந்து ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க வெட்டிட்டு அது மேல வீடு கட்டிட்டாங்க இப்ப அந்த மரம் எங்க இருக்குன்னா அவங்களுடைய சமையல் இறக்கி அடிப்புறத்தில் அந்த மரம் இன்னும் வளரணும்னு நினைக்குது இவங்க அந்த இடத்த தோண்டி அதுக்கு கீழே இருக்க அந்த மரத்தை எடுத்து வேற எங்கேயாவது தோட்டத்தில் வச்சு வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தையும் பொழைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொல்லிச்சான் உடனே இவர் வந்து அந்த சிவப்பு தொப்பி எடுத்து மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் உயிரை காப்பாத்துற நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம கிளம்புவோம் சொல்லி கிளம்பி நேராக அந்த ஆத்துக்கு மேல் உள்ள ஊருக்கு போனரா அங்க போய் என்னால எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டே தெரு தெருவா போனாராம் அப்போ மக்கள்லாம் வந்து ஐயோ நம்ம தலையாரி உயிரை காப்பாத்த முடிஞ்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் தலையாரி வீட்டுல விட்டாங்களாம் தலையாரி படுத்த படுக்கையா கடந்தாராம் அப்ப இந்த தாத்தா சொல்லியிருக்காரு உங்க வீடு கட்டும்போது அடியில ஒரு பாம்பு மாட்டிக்குச்சு இப்ப வந்து சமையல் அறைக்கு அடியில அந்த பாம்பு மாட்டிட்டு இருக்கு அது இன்னும் உயிரோட தான் இருக்கு நீங்க வந்து ஒரு குழி தோண்டி அந்த சமையல் அறைக்கு கீழே மண்ணெல்லாம் அகற்றினீங்கன்னா அந்த பாம்பு போயிடும் அது போன பிறகு உங்களுக்கு சாபம் நீங்கிடும் நீங்க பொழச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே அவங்க ஆள்களை ஏற்பாடு பண்ணி அது மாதிரி சமையல் அறைக்கு அடியில உள்ள கல்லு மண் எல்லாத்தையும் எழுந்தாங்களாம் அந்த பாம்பு அப்படியே நகர்ந்து போயிடுச்சாம் போன உடனே மறுபடியும் வந்து அவர் பொழைச்சுக்கிட்டாரு தலையாரி பொழைச்சுக்கிட்டாரு உடனே எல்லாம் சந்தோஷமாய் தலையாரியை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் குடுத்தாங்களாம் தாத்தா அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போயிருக்காரு ஆத்துக்கு கீழ்ப்புறம் உள்ள ஊருக்கு போயிருக்காரு அந்த ஊர்ல வந்து தலையாரி மகளுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா அப்ப இவரு வந்து என்னால எதிர்காலத்துல நடக்கிறத சொல்ல முடியும் என்னால எதிர்காலத்துல நடக்கிறத சொல்ல முடியும் அப்படின்னு கூவிக்கிட்டே போயிருக்காரு அதே மாதிரி மக்கள் இவரை கூட்டிட்டு போய் அங்க தலையாரி வீட்டுல விட்டுருக்காங்க அப்ப அந்த தலையார்கிட்ட சொல்லி இருக்காரு நீங்க வீடு கட்டும் ஒரு மரத்தை வெட்டினீங்க இல்லையா அந்த மரம் வந்து இன்னும் வளரணும்னு நினைக்குது அதனுடைய வேரெல்லாம் இன்னும் உயிரோடதான் இருக்கு நீங்க அந்த உங்களுடைய சமையல் அறைய தோண்டி உள்ள இருக்க கல்லு மண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மரத்தை அழகா பேத்துக்கொண்டு வந்து உங்க தோட்டத்துல வச்சு வளர விட்டிங்கன்னா இந்த சாபம் நீங்கிடும் உங்க குழந்தை பொழச்சுக்கும் அப்படின்னாராம் உடனே அவங்களும் அதே மாதிரி அந்த மரத்தை தோண்டி எடுத்து கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம் அப்ப அந்த மரம் துளிர் விட ஆரம்பிச்ச உடனே இந்த குழந்தை வந்து பொழச்சுக்கிச்சாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயி இந்த தாத்தாவுக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்களா அதுல அந்த தாத்தாவுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது துணிமணிக்கோ வேற எந்த கஷ்டமும் வரல அந்த சிறப்பு தொப்பியை வச்சுக்கிட்டு ஊரு ஊரா போய் பறவைகள் பேசுறது விலங்குகள் பேசுறதெல்லாம் கேட்டு எல்லா மக்களுக்கும் நன்மை பண்ணிக்கிட்டே இருந்தாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க